ீிாமூிகேந்திரம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்க நமா ஓ பார்த்தித்த भगवता, स्वयं, मध्ये மகாபாரம் அைத்தமி அஷ்டய அம்பவீம் நமோஸ் வியச விஷாலு ஃபுல்லாரவியத்த பத்தேற்றைலூர்ணிமீப்ப पारिजाताय, பிரபித்தய தோற்ற வேத்திரேக்கணையமுதிரா कृष्णाय, அமத்து வம்ம்சாாணூரம் தேகீ பரமானம் ஜரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பரம அனுகிரகத்தினால நாம் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை விசாரம் செய்வது என்று பகவானுடைய அனுகிரகத்தினால் நிச்சயம் செய்து கொண்டு ஒவ்வொரு அந்தயோகத்திலும் இந்த மதிய வேளையிலே நம் பகவத்கீதா சாஸ்திரத்தை விசாரத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னால் ஒன்பது ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களாக அமைந்திருக்கிறது ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் படித்து அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு கொண்டு வருகிறோம் இதுவரையிலும் நாம் நான்கு ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் முதல் ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதா தேவியையே ஒரு தாயாக பாவனை பண்ணி அதனுடைய அந்த தாயினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த சாஸ்திரத்தை நினைக்கிறதன் மூலம் நமஸ்காரம் செய்வதாக முதல் ஸ்லோகம் சொல்லியது முதல் தியான ஸ்லோகம் அப்படி அமைந்தது ஸ்ரீமத் பகவத்கீதா மாதஸ்துதி அப்படி சொல்லலாம் ஸ்ரீமத் பகவத்கீதா மாதஸ்துதி ஸ்ரீமத் பகவத்கீதை தாயை போற்றி வணங்குகின்ற துதிப்பாடல் முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் இந்த கீதாசாஸ்திர கிரந்த கர்த்தா இந்த சாஸ்திரத்தை உருவாக்கி எழுதியிருக்காரே வேதவியாசர் அதனால் வேதவியாசுதி கீதாசாஸ்திர கிரந்த கர்த்தஸ்துதி கீதா சாஸ்திரத்தினுடைய கிரந்தத்தை உண்டாக்கி எழுதினவர் வேதவியாசர் வேதவியாச பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி புகழ்ந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணினோம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்லோகத்தில் கீதாச்சாரிய ஸ்ரீகிருஷ்ண ஸ்தூதி கீதாச்சாரியனாகிய ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினோம் அவர் ஷரணாகதி பண்ணுகிறவர்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை கொடுக்கிறார் புக்தி முக்தி பிரதாதா பகவான் ஸ்ரீகிருஷ்ணா போகத்தையும் மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அது மாத்திரமல்ல அவர் தர்ம சாஸ்திரத்தை நாம கடைபிடிக்கணும்னு சாட்ட கயிறை வைத்திருப்பதன் மூலம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் தத்துவ சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஞான முதிரையின் மூலமாக அதை காட்டி கொடுக்கிறார் இந்த பகவத்கீதாங்கிற சாஸ்திரத்தை உபநிஷத்துங்கிற பசுமாட்டிலிருந்து கறந்த பாலாக கருதி அதை கறந்தவராக ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்லோகம் பார்த்தா நம்ம அஞ்சு ஸ்லோகம் படிச்சுட்டோம் இந்த நான் என்னோடய புத்தகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதுனாலும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து கீதா சாஸ்திரத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது உபனிஷத்துக்களை பசுக்களாகவும் இப்போ அர்ஜுனனை வந்து கன்றுக்குட்டியாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அந்த உபனிஷத்துங்களுக்கு பசுக்கள்லேருந்து பாலை கறக்கக்கூடியவராகவும் கீதைங்கிற அமிர்த்தமயமான பாலை கறக்கக்கூடியவராகவும் அதை வந்து அறிஞர்களெல்லாம் அதை பருகக்கூடியவர்களாகவும் ஒப்பு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது பசுமாடு கன்றுக்குட்டி பால் கறக்கிறவர்கள் பாலை சாப்பிடுகிறவர்கள்னு நல்லா பிரித்து கொண்டு இங்கே உபனிஷதங்கள்லாம் பசுக்கள் பால் கன்று குட்டியாக அர்ஜுனன் இருக்கான் வந்து கீதா அமிர்தம் அதையும் சொல்லணும் பால் அதை கறக்கிறவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோக்தா கோபால் நந்தனா அப்புறம் சுதி நல்ல புத்திசாலிகள் தங்களுடைய புத்தியை ரொம்ப பிரகாசமாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி தினமும் இந்த கீதைங்கிற அமிர்த்தமயமான பாலை தினந்தோறும் பருகுகின்றார்கள் சாப்பிடுகின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவும் கீதா சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களை நினைச்சு கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இது ஒன்று பார்த்தோம் அப்புறம் வந்து ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ண ஸ்துத்தின்னு சொல்லி ஒரு கருத்து பார்த்தோம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் உலகத்துக்கு அறக்கர்களை அழித்ததன் மூலம் நன்மை புரிந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞானோபதேசம் பண்ணியதன் மூலம் ஜகத்குருவாக விளங்கியவர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரை தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒப்பு உயர்வற்ற பெருநன்மையை புரிந்த அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜகத்துக்கே குருவாக விளங்குகின்றார் அந்த ஜெகத்குரு ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணினோம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் இனி ஆறாவது ஸ்லோகத்தை படிக்கப் போகிறோம் ஸ்லோகத்தை படிப்போம் அதுக்கு பிறகு நான் அர்த்தம் சொல்கிறேன் பீஷ்ம திரோணதா ஜயத்ரதஜலா காந்தார நீலோ ாவீண வஹேனா அ அ அ विकर्ण அ அ அ அமோரமக்கோன ஆண்டை ரணனதீ கைவர்த்தக இந்த ஸ்லோகம் महाभारत கதையை அல்லது யுத்தத்தை ஒரு நதியோடு ஒப்பிட்டு நதியோடு ஒப்பிட்டு பேசுகிறது இந்த நதியில இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு யார் நமக்கு உதவி பண்ணுகிறார்கள் துன்பமாகிய இந்த பக்கத்துலேருந்து இன்பமாகிய அக்கறைக்கு போகணும் அதுக்கு நமக்கு உபகாரம் பண்ணுறது யார் அப்படிங்கிற ஒரு கருத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த உருவகம் நதியோடு உருவகப்படுத்தி இந்த ஸ்லோகம் உபதேசம் பண்ணுகிறது நதின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அது கண்டிப்பாக ரெண்டு பக்கம் கரை இருக்கணும் முதல்ல நதியை பற்றி தெரிஞ்சுக்கும் அப்புறம் இங்கே எப்படி அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு சுலபமாக எளிமையாக மனசில் கருத்து பதிஞ்சிடும் நதிக்கு நதி எப்படி இருக்கும் நதியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கருத்தை பார்க்கணும்னா நதிக்கு கண்டிப்பாக ரெண்டு பக்கம் கரை இருக்கணும் கரை இல்லைன்னா அது நதிக்கடை அப்படியே பறந்து போயிடும் தண்ணி ஓடாது அப்படின்னு நின்று ரெண்டு பக்கம் கரை இருக்கணும் அப்போ தான் ஜலம் ஓட முடியும் அது மாத்திரம் இருந்தால் போகாது ரெண்டு பக்கம் கரை இருக்குது தண்ணியவே காணம்னா தண்ணி ஓடணும் தண்ணி ஓடுறது மாத்திரம் இல்லை அந்த தண்ணியில் வந்து நிறைய பாறைகள்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ளையெலாம் தெரியவே தெரியாது தண்ணி மேலே போகிறபோது உள்ளுக்குள்ளே அதனால்தானே இந்த கடல்லெலாம் கப்பல் போகிறபோது எங்கே பாறை இருக்குன்னு ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் நிறைய அதுக்கெல்லாம் வந்து கருவிகள்லாம் வச்சுன்னு போகிறாங்க அதே மாதிரி நதியிலேயும் வந்து நடுப்புற இப்போ தண்ணி இங்கேலாம் பாறை எல்லாம் தெரியுது ரொம்ப பெருசாக வந்தவுடனே எங்கே கல் இருக்குது ஒன்றுமே தெரியாது நமக்கு இருக்கும் இல்லாட்டி இன்னொரு கருத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அங்கங்கே இந்த செடிகள்லாம் படர்ந்துருக்கும் இந்த தாமரை செடி மாதிரி சிலதெல்லாம் வந்து அங்கங்கே படர்ந்துருக்கும் அதில் காலை விட்டால் சிக்கி நிடுவோம் புழைக்க முடியாது அது இழுத்துரும் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து பெரிய நதி பிரம்மபுத்திரா மாதிரி இருக்குதுன்னு வச்சோங்களேன் பிரம்மபுத்திராவோடய அகலம் எவ்வளோ தெரியுமா குறைஞ்ச அகலம் ஆறு கிலோமீட்டர் பெரிய அகலம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நதியை கடந்திருக்கேன் மே வெய்ய காலத்தில் ஏழு கிலோமீட்டருக்கு தண்ணி போயின்ட்டு இருந்தது அதில் நாங்கள் கடக்கிறதுக்கு ஒரு போட்டில் போயின்ட்டு இருந்தது அந்த போட்டில் பிறவோ அது நேரம் போகாது இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் ஏன்னா அங்கே எங்கெல்லாம் பாறைமேடு கீடு தெரியாது இப்படிலாம் போய் போகும் பிரம்மபுத்திராவோட நீளம் ஆயிரம் கிலோமீட்டர் ஆனால் அகலம் வந்து குறைஞ்சபட்ச அகலம் வந்து ஆறு கிலோ நான் பார்த்ததில் அது உற்பத்தி ஆறு ஸ்தானம் எப்படியோ தெரியாது அதெல்லாம் ஆனால் வந்து கவுஹாத்தின்னு அஸ்ஸாமில் இருக்குது அந்த கவுஹாத்திங்கிற இடத்துல தான் ஆறு கிலோமீட்டர் வயடில் போகுது பிரம்மபுத்ரா அப்புறம் கங்கை கேட்க வேண்டாம் காளி கங்கான்னு ஒன்று இருக்குது நம்ம இந்தியாவையும் பிரிக்கிறதே அது காளி தான் நதிகளை எல்லாம் பார்க்குறவங்க தான் தெரியும் நதிக்கு எவ்வளோ வேகம் இருக்குதுன்னு இதெல்லாம் நம்ம பார்க்குற நதியெல்லாம் நதி கிடையாது மழைன்னா மழை இதெல்லாம் மழையாது அங்கெல்லாம் வந்து இந்த ஆசாம் அருணாச்சல பிரதேசத்தில் பெய்கிற மழை தான் மழை மழை பெய்கிற செத்து போயிடுவோமோன்னு பயமாகவே இருக்கும் அப்படி மழை கொட்டும் ஆனால் இங்கெல்லாம் மழை பெய்கிறது நம்ம பன்னீர் தெளிக்கிற மாதிரி தான் இருக்கு பெரிய மழையாக இருந்தாலும் பன்னீர் தெளிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்போது அங்கே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அது வந்து ஜலம் இருக்கிறது மாத்தலை பெரிய இதில் கங்கையிலலாம் கூட பெரிய பெரிய முதலைகள் இருக்குது சு சுறாமீன் எல்லாம் கூட இருக்குங்கிறாங்க கொஞ்சம் அது சைஸ் வித்தியாசம் இருக்கும் மீன்கள்லாம் உண்டு அது மாத்திரம் இல்லை தண்ணி போகிறதுனா அப்படியே மென்மையாக போ அடித்து தள்ளி நிப்பா தம்பாங்க சமஸ்கிருத்தில் நல்லா வந்து அடித்து தள்ளின்னு ஓ கொஞ்சம் இந்த ஹரித்வார்லாம் சங்கிலியை விட்டால் நேராக கோவிந்தநாம சங்கீர்த்தனம் தான் ஒளிஞ்சு வச்சு அப்புறம் மாதாக்கி ஜெய் சொல்லிட வேண்டிதான் போயாச்சின்னு அர்த்தம் அதனால் போகிற வேகம் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அதில் வந்து போக்குனுடைய விரைவு வேகம் அப்புறம் வந்து பெரிய பெரிய மீன்கள் முதலைகள் இதெல்லாம் இருக்கும் இன்னும் சில இடமெல்லாம் எப்படி இருக்கும்னா தெரியவே தெரியாது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சுற்றிக்கின்றே தண்ணி சுழல் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா நம்மளும் சுத்திகிட்டே தான் இருப்போம் அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் நேரம் மண்ணுக்குள்ளே கொண்டு போய் சொறியிடும் கீழ் அவ்வளோதான் கோவிந்த்நாம சங்கீர்த்தனம் ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம் அது வந்து சுழல் நாங்கள் அது நம்ம பரிபாஷை இது ஆள் போயிட்டாருன்னா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜெயர்ச்சுமா அதுக்காக அவனால் அப்படின்னா செத்து போகிறதுனப்போ கோவிந்தநாம சங்கீர்த்தம் செத்து பெருமாசாமியும் கேட்டுருவாங்க முடிஞ்சதுன்னு அர்த்தம் அங்கெல்லாம் வந்து வடநாட்டிலாம் இந்த மனசை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக வேண்டிய சில மெத்தடெல்லாம் உண்டு யாராவது ஒரு பாத்திரத்தை பொத்துன்னு போட்டான்னு வச்சுங்களேன் நம்ம பார்வதி பத்தையே விடும்பாங்க திட்டமாட்டாங்க அப்படி சொன்னால் அது வந்து அந்த நேரம் நமக்கு வைய தோணுமா மனசை மாற்றுறதுக்கு ஒரு மெத்தேடு விழுந்தது டப்புன்னு கொட்டிட்டார் எண்ணெய் பாத்திரத்தை கொட்டிட்டார் திட்டிங்கன்னா கையில் இருக்க டம்ப்ள இருக்க கீழே பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுவார்ன்னா ஏயா கொட்டினேலாம் கொண்டு விட நம்ம பார்வதி பத்தையே அப்படின்னு விடுவார் சரியாக போய்டும் மனசு இதெல்லாம் மெத்தட் நிறைய இருக்குது நம்மளே இதெல்லாம் நிறைய பண்ணணும் விட்டுட்டோம் சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசு சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் நிறைய விட்டுட்டோம் நானே விட்டுட்டேன் கொட்டாய் வந்தால் அப்படி ஆன் வாயை திறக்கிற போது கையை மூடிக்க சொல்லிவிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அப்படி கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் வந்து இப்போ எல்லாம் எல்லாம் சேர்ந்து நமக்கு போயிடுச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணோம் சாமியார் ஆனப்பில் சில தான் போயிடுச்சு பரவாயில்ல வேறு விஷயம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த நதியை கடக்க வேண்டி இருக்குது ஏன் நட கடக்கணும் சும்மா இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது கேட்டுறாங்க கடக்க வேண்டியிருக்கு நமக்கு வந்து அக்கறையில் ஒரு ஊர் இருக்குது அக்கறையில் இருக்கிற ஊருக்கு போகணும் அப்போ என்ன பண்ணணும் ஏதாவது பரிசலோ அந்த பரிசுல் ஒன்று இருக்குது அப்படியே பெரிய தட்டைக்கூட மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே வச்சு இப்படி இப்படிமா அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் திசுமே சூழலில் போச்சுன்னா அதுவும் சுற்றும் அப்புறம் வந்து இக்கரையிலேருந்து அங்கே அக்கறை போய் சேரணும் இவன் இங்கே அங்கே இந்த பரிசலில் நம்ம போகிற ஊருக்கு போகணுன்னா வேறு எங்கேயோ ஒரு ஊரில் தான் அதை ஆரம்பிக்கணும் அப்போ தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து வந்து அக்கறைக்கு வருது இல்லாட்டி நேரம் என்னவோ சொல்லி வச்ச மாதிரி நேரம் போக முடியாது நான் வந்து இந்த ஊரில் திருப்புராயத்துலேருந்து குணசேகரம் போகணும்னா திருப்புராயத்தில் குணசேகரம்னா தெரியுங்க திருப்பிராயத்திற்கு ஏத்தாப்பில் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன்னா பெட்டவாத்தலைக்கு அந்த பக்கம் போய் அங்கே பரிசில் பிடிச்சா தான் குணசேகரத்துக்கு போய் சேர முடியும் அது மாதிரி காவேரி சொல்லத்தான் வந்துட்டுருக்கு நம்ம ஊரில் அப்படிலாம் ஒன்று நதியை காணும் இந்த பக்கத்தில் அப்போ எங்கேயோ பிடிச்சா தான் போய் சேர முடியும் அப்போ இது அங்கே போய் சேரணும் நம்ம எல்லாருக்கும் என்ன பரிசுலாக ஓட்டத்தினையும் நமக்கு இங்கேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒருத்தர் இருக்கணும் நம்ம இல்லாட்டி பரிசில் ஏறணும் அப்படின்னா நம்ம பரிசிலையை கவற்றி நம்மளும் உள்ளே போய்டும் அப்போ பரிசில் ஓட்டுறதுக்கு ஒரு திறமையான ஆள் தேவைப்படுது அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல மீன் இருக்குது அது இருக்குது பாறை இருக்குது டெக்னிக்லாம் தெரியணும் அவனுக்கு அப்போ தான் அவன் கொண்டு நம்மளை கொண்டு போய் அக்கறையோடு சேர்க்க முடியும் இல்லாட்டி அக்கறைக்கு போக வேண்டிதான் அதெல்லாம் ரொம்ப நமக்கு அக்கறையோடு இருந்து இந்த ரா ராலாம் புரிஞ்சுங்க நமக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியுது அந்த டிவிலையே எனக்கு எழுதுகிற போது பார்த்தா இந்த ரா போடுறதா வல்லினமாக மெல்லினமானே அவனுக்கு தகராறுல இருக்குது எல்லாம் தப்பு தப்பாக எழுதுகிறாங்க டிவிலையே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளை பார்த்து எல்லாேரும் சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்றான் ஏன்னா டிவி சொல்லிடுச்சு சாமி அப்படிம்மா இல்லைப்பா டிவியில் தப்பாக இருக்குன்னா டிவி தப்பாக இருக்க அது சொல்லணும் சரி அதெல்லாம் டாபிக் வேறு மாறிடும் நிறைய விஷயம் சொல்கிறது இருக்குது அதெல்லாம் அதனால் இந்த நதி உதாகரணம் இருக்கு ஒரு நல்ல உதாரணம் இதை வந்து இரண்டு கரைகள் தண்ணீர் தண்ணீரினுடைய வேகம் அதுக்குள்ளே இருக்கிற கற்கள் அல்லது தாமரை கொடி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுழல் அதுக்குள்ளே இருக்கிற முதலைகள் மீன்கள் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து நம்ம அக்கறைக்கு போகணும் அதுக்கு படகு வடகு வேணும் படகோட்டி வேணும் நம்ம அக்கறைக்கு போய் சேரவும் வேணும் இதை வச்சுக்கிட்டு ஒரு அவரும் புண்ணியவான் மதுசூதன சரஸ்வதினு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை எழுதினவங்க அவர் வந்து மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்கிறார் மகாபாரத யுத்தம் ஒரு ரண ரணம்னா சண்டை ரணம் வேற ரணம் வேற ரணகலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா ரணகலம்னா என்ன அமர்கலம் ரணகலம் அமக்கலமாக இருக்குது ஏங்குறான் என்ன தெரியுமா சண்டை போடுற இடம்னு அர்த்தம் அமர்னால் என்ன தெரியுமில்ல தமிழே தகரா இருக்கு நம்ம நாட்டில் செந்தமிழ் நாடுன்னும் போதின அதனால் அமர் களம் களம்னு சொன்னால் இடம் யுத்தக்கலம்ங்கிறாங்க இல்லையா யுத்த கலம் அது மாதிரி ரணக்கலம் ரண ஒரே கலையவரமாக இருக்குங்கிறாங்க கலையவரம்னா உடம்புக்கு பேர் கலையவரம் இது எப்படி இல்லாமல் பழக்கத்தில் மாறி போச்சு இதை சரின்னு சொன்னால் சொல்கிறவன் முட்டாள் இந்த ரூட்டி அர்த்தம் யவுகிக்க அர்த்தம் இருக்கே அதை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரூட்டி அர்த்தம்னால் யோகிக்க அர்த்தம்னால் என்ன கேட்காதிங்க அது அவங்க பாஷை அதனால் வந்து பழக்கத்தில் இருக்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படின்னு ரெண்டு இருக்குது சம்ஸ்கிருத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பழக்கத்தில் இருக்கிற அர்த்தத்துக்கு பேர் ரூட்டி அர்த்தம்னு சொல்லுவோம் யௌகிகார அர்த்தம்னா அது இலக்கணப்படி அதுக்கு பொருள்னு அர்த்தம் சொல்லுவோம் சொற்பொருள்னு சொல்லுவோம் அதில் பழக்கத்தில் இருந்த ரண ரணக்களங்கிறோம் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிற ரண நதிங்கிறார் இந்த நதி இருக்கே இது ஒரு ஒப்பிடுறார் இதுக்காக வேண்டிய அப்படியே இப்படி இது தண்டை அப்படியே அந்த நதியோடு ரொம்ப பார்க்காதீங்க இது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் அதாவது பாண்டவர்கள் யுத்தத்திலே வென்றார்கள் ஆனால் அது சாதாரண யுத்தம் இல்லைப்பா ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த யுத்தத்தை ஜெயித்தாங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த யுத்தத்தை ஒரு நதியோடு ஒப்பிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது சரி இதில் கரை யார் இதில் தண்ணி யார் இது கரை இந்த கரையில் இந்த தண்ணியில் சுழல் யார் தாமர கொடிகள் கற்கள் யார் மகர மீன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை இந்த வர்ணனை எல்லாம் பண்ணி பேர்பட்ட பிரச்சனையை சமாளித்தாங்கப்பா சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அதை விதம் இருக்குது பாருங்க அது நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் துன்பத்தை நமக்கு வந்து அதெல்லாம் சரியாகப்படும் கவலைப்படாங்கம்மா இவருக்கு வரும்போது தான் தெரியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் கால் வலியும்னா பரவபதேசே பாண்டித் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டமாக நல்லா வந்து வாங்க எல்லோரும் வாங்க புத்திமதி இலவசமாக தரப்படும் நிறைய பேருக்கு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறதுல ஒரே ஆனந்தம் இருக்குது இங்கே வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் வாங்க நத்தி வச்சு இவருக்கு கிடைக்கல ஆள் கிடைக்கல சொல்ல சொல்ற விதத்துல அப்பா இப்பேற்பட்ட சண்டைப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண ஆட்கள இத்தனை பேரையும் சமாளிச்சு பண்ணி விட்டாங்கப்பா இந்த பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்னா அது என்னமோ ஜோக்ஸ் சொன்னா மறந்து வச்சுரு அது சாதாரணமாக சொல்லுவாங்க பஞ்ச பாண்டவர் எத்தனை பேர்னா எனக்கு தெரியுமே கட்டில் கால் மாதிரி கட்டில் கால் மாதிரி மூணு பேர் அப்படின்னு ரெண்டுன்னு கையெழுத்து மூணு பேர் சொல்லி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டுன்னு ரெண்டுன்னு சொல்லி ஒன்றுன்னு எழுதி அழிச்சாலாம் அப்படி சொல்லுவாங்க பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து இந்த நிறைய கடந்தாங்கப்பா எப்படி நடந்தது தெரியுமா இது அப்படின்னு ஒரு வர்ணித்து என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா கடவுளை நம்பினவனுக்கு ஒரு நாளும் எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கலாம் அது அந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் இறைவனுடைய அருள் இருக்குமானால் என்ன பிரச்சனை வந்தாலும் இதை சமாளிக்க முடியும்னு இந்த ஸ்லோகம் சொல்றது நமக்கு ஒரு தெம்பையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த ஸ்லோகம் கவலே படாத துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் கேரண்டி கொடுக்குறார் பாரதியார் என்ன சும்மாவாக சொல்கிறார் பாரதியார் ஏதோ பொழுது போகாமையா பேசிகிட்டு நமக்கு நல்ல பொழுதை போக்கிக்கிறதுக்கு அதை படிக்க தெரியல அதனால் வந்து முடிஞ்ச கடவுளை நம்பினவனுக்கு ஒரு நாளும் வீண் கிடையாதப்பா நான் சொல்கிறேன் உறுதி சத்தியம் பிர வீமின்னு வேதம் சொல்கிறது வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி வேதம் ரொம்ப உரிமையா வச்சுருது பிரியக்ஷம் பிரம்மாசி என்ன ஒரு காம்பீரியம் இருக்கு அந்த மந்திரங்கள்ல அது மாதிரி இங்கேயும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பய்தான் இறைவன் அருள் இருந்தால் எத்தகைய துன்பத்தையும் நாம் வென்றுவிடலாம் ஆனால் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் எவ்வளவு நீ சுகமா இருந்தாலும் துக்கப்படத்தான் போற ஈஸ்வனுடைய அனுகிரகத்தை ஸ்துதிக்கு பண்றதாக எடுத்துக்கணும் என்னன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் நம்ம துக்க சாகரத்தை கடக்க முடியும் இல்லாட்டி வேறு வழியே கிடையாதுங்கிறது இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக வர்ணனை பண்ணியிருக்கேன் சரி நதியெல்லாம் சொன்னீங்க சுவாமி இந்த விஷயத்தில் எப்படி இதை சேர்க்க போகிறோம்னா ஸ்லோகம் அழகாக சேர்க்கும் பீஷ்மரும் துரோணரும் இரு கரைகள் ஏன்னா பீஷ்மரும் துரோணரும் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சண்டைக்கு ஒரு பக்கம் அவங்க உதவி பண்ணிட்டுருந்தா கூட இவங்க தான் இந்த யுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணம் கடைசி வரைக்கும் காரணம் அதுதான் அதெல்லாம் நிறைய கதையெல்லாம் நான் சொல்லப்போட இப்போ மகாபாரத்துக்குள்ள நுழைஞ்சேன்னா அப்புறம் மகாபாரதான் அது அது ஒரு லட்சம் ஸ்லோவ் இருக்குது அதில் இந்த மகாபாரதத்தில் இந்த பீஷ்மாச்சாரியாரும் திரோணாச்சாரியாரும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க இவங்க என்ன தான் பெருசாக சண்டை சரி தாத்தா சொல்லிட்டார் குரு சொல்லிட்டார் சரி அப்படிமா ஒரு கோபமாக இருக்கும் இதனை கண்ட்ரோல் பண்ணி கரை போட்டு கொண்டு போனது சொல்லப்போனால் அந்த துரியோதனனுக்கே இவங்க ரெண்டு பேரும் கரை அப்படி தான் சொல்லணும் துரியோதனம் இருந்த வேகத்துக்கு என்னத்தையாக பண்ணிவிடுவான் இருந்தாலும் இந்த குரு பேரில் இருக்கிற மதிப்புனாலும் அப்பப்போ அடைக்கிப்பான் தாத்தா பேரில் இருக்கிற மதிப்புனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பான் ஆனாலும் அவனோட கோபத்தை இதை யாரும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணாங்க அதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்கிற விதமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் கஷ்டம் கிடையாது அப்போ பீஷ்மாச்சாரியரும் திரோணாச்சாரியரும் இந்த மகாபாரத யுத்தத்துக்கு கரைகளாக யுத்தம் என்கின்ற நதிக்கு கரைகளாக விளங்கினார்கள் இதில் தண்ணியை வேகமாக போனவன் யாரு தெரியுமா ஜலம் யாருன்னா ஜயத்ரத ஜலா இந்த ஜயத்ரதன் சாதாரண ஆள் இல்லை வந்து கிருஷ்ணருக்கே தண்ணி காட்டினார் நம்ம பாஷையில் சொன்னால் கிருஷ்ணருக்கே தண்ணி காட்டினவுன்னு சொல்லணும் ஆனால் சொல்லலாம் அந்த பாஷையில் சொன்னாதான் சிலதெல்லாம் இந்த ஊரில் புரியும் நான் அந்த ஊரில் போய் தண்ணி காட்டினானா என்ன தெரியும் தண்ணி எது காட்டுறான் அப்படிங்க அதனால் கிருஷ்ணரையே ஒரு வழி பார்த்தாலே இந்த ஜெயத்ரதன் அந்த ஜெயத்ரதன்தான் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் அவனுடைய இது இருந்தது அதனால் அவனை ஜலத்தோடு ஒப்பிட்டான் ஜயத்ரத ஜலா சரி இந்த கல் ரெண்டு அர்த்தம் கல்லு இல்லாட்டி தாமரை கொடி நம்ம சக்குனி மாமா தான் இவர் காந்தார நீலோத்பலா காந்தஹார் அப்படிங்கிற பாருங்கள் ஆப்கானிஸ்தானும் அந்த தேசத்தை அதிபதி அவர்தான் காந்தார தேசம் காந்தாரி காந்தாரி துரியோதனோட அம்மா துரதராஷ்டிரனுடைய பத்னி அவன் மாமா துரியோதனுடைய மாமா காந்தாரியோடய தம்பி சக்குனியை பற்றி நமக்கு தெரியாதா அவரை தான் ரொம்ப கவனமாக பார்த்துட்டுருக்கோம் ஆகனால் இந்த ஷக்குனி தான் நடுவில் இருக்கிற பாறை மாதிரி அல்லது நீலோ பலான்னு படித்தா கல் நீலோ பலான்னு படித்தா அந்த தாமரை கொடி மாதிரி அந்த நீலோத்பலங்கிற ஒரு மலர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அது மனம் ரொம்ப பிரமாவாக இருக்கும் அப்படி மணக்கும் அந்த நீலோத்பலம்ங்கிற புஷ்பம் அப்படி அத்தியுதமாக மணக்குது திருவண்ணாமலையில் நமக்கு தெரிஞ்ச சுவாமி ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில் அந்த தாமரை புஷ்பம் வச்சுருக்காரு நீலோத்பலம் ஒரிசா இருந்து கொண்டு வந்து வச்சுருக்காரு காலமுறை எழுந்து என்னை கூப்பிட்டு போனார் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு மூந்து பாருனார் அம்மா மூக்கு கடவுள் கொடுத்தது இதுக்கு தானோன்னு தோணித்து அப்படி அத்தியுதமான மனம் இது இது வந்து நதியில் அங்கங்கே படரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக படர்ந்துருக்கும் அதுக்குள்ளே போக முடியாது இந்த பாசி படர்ந்த மாதிரி சில இடங்கள்லாம் இந்த காவேரியிலெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஈரோடு பக்கம் அந்த கரூர் ரோட்லெலாம் சில இடங்கள்லாம் அப்படியே இந்த இது மாதிரி இலையிலையாக படர்ந்துருக்கும் அது மாதிரின்னு வச்சுடேன் இதுதான் சக்குனி அப்புறம் வந்து அப்புறம் விகர்ண க அப்புறம் வந்து அந்த வேகம் இருக்கேன் அது யாருன்னா கிருபாச்சாரியர் துரோணாச்சாரியாருடைய மச்சனை கிருப்பியோட தம்பி கிருபாச்சாரியர் அவர் தான் ஸ்பீடு ஞாபகம் வச்சுங்க தண்ணியார் ஜெயத்ரதன் ஸ்பீடு யார் கிருப்பாச்சாரியர் இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம்ங்க அப்புறம் இப்படி இவர் ஸ்பீடாக இருந்தார் அவர் இப்படி இருந்தார் பார்க்க இதுதான் உருவகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகலாம் யோசிக்கப்படாது ஒரு அழகா அஹா நல்லா யோசிச்சுருக்காங்க அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் தெரியுது இன்னும் என்ன வருமோ தெரியாது இன்னும் கொஞ்சம் யோசிச்சா கிடைக்கும்னு நினைக்கிறேன் வரும்போது சொல்கிறேன் ஆனால் கிருப்பேன வகனி வகனின்னா அந்த வேகம் பிரவாகம் சொல்கிறோமோ இல்லையா வகனின்னா இழுத்துட்டு போய்டும் வகத்தி அதனாலதான் வாகனம்னு பேரு எல்லாம் சொன்னால் கொஞ்ச நேரத்தை சம்ஸ்கிருத் கிளாஸாக மாறிடுது வஹ் அப்படின்னா வந்து பிராப்பணை பிராப்பனை கேட்டுவாரு நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது அதுவாக கூட்டிட்டு போறது நம்ம இழுத்துன்னு போயப்போறது இங்கே ஆக என்னால வகத்தி இதுக்குதான் பிரவாகம்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுலேருந்தான் வாகனம் எல்லாம் வந்தது அதனால் க அது வந்து வகனி கிருபாச்சாரியார் அப்புறம் வந்து இதில் இன்னொன்று நான் சொல்ல விட்டு சில சமயம் வந்து தண்ணி வந்து இந்த பெரிய பாறைகிறில் மோதியெல்லாம் எப்படி பண்ணுவோம் அலை அலையாக போரிசு பெருசாக வரும் அதுக்குள்ளே போனோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அதனால் பெரிய பெரிய அலைகள் மாதிரி வர்றது அது யாருன்னா கர்ணன் கர்ணங்கிற பெரிய அலை இடையில இந்த பரிசல் போகிற போது இத்தனை இருந்துன்னு வச்சுங்களேன் பரிசலில் போகிறோம் ஒருத்தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறோம் போகிறபோது தண்ணி வேகமாக போகுது இழுத்துக்கிட்டு போகுது இவன் இப்படி இப்படிங்கிறான் சுத்தறான் சுத்தரா இழுத்துன்னு போகிறது வழியில் வேறு தாமரைக்கொடி அங்கங்கேயும் வருது கல்லுகளெல்லாம் வருது யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம இப்படி இப்படி போகிறோம் கற்பனையை நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு சக்தி வேணும் என்ன பண்ணக்கூடாது கற்பனையெல்லாம் பண்ணின்னுக்கான்ட்ருக்கோம் பண்ண வேண்டிய கற்பனையை பண்ணணும் அதனால் கற்பனையை கூட இப்படி தான் பண்ணணும் அழகாக சொல்லி கொடுக்குறது நம்ம சாஸ்திரம் அப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்க போது நம்ம மேலே ஒரு தண்ணி மேலே அடிக்குது நீங்கள் இதை பார்த்தா ரேஃப்டிங்னு ஒன்று இருக்குது இந்த கங்கையில எல்லாம் பண்ணுவாங்க இந்த ராஃப்டிங் கிளப்புனே வச்சுன்னு நிறைய பேருக்கு இது ஒரு அவங்களுக்கு பாவம் இது கிடையாது அந்த இதிலேருந்து கிளம்பி வருவான் இந்த கங்கையில் தேவ பிரயாக ஏரியாவிலேருந்து அது வந்து அப்படியே அந்த பிளாஸ்டிக்கில் போனால் அது பொத்து பொத்துன்னு கீழே விழுகும் அதோட பெல்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்க அதோட சேர்ந்து விழுவாங்க அது மேலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கீழே பொத்துன்னு விழுகும் அதில் போகிறது அது ஒரு அது ஒரு அட்வென்ச்சர் அடி வாங்கணும்னு அதனால் அட்வெஞ்சர்ன்னா தெரியும்ல அது வந்து என்ன சாகசங்கள் சாகசம் பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் அடையணும் சாகச வீரர் சொல்கிறா இல்லையா பின்னாடியே நடந்து போனார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்னால் சாகச வீரர் நேரையே நடக்கிறதுக்கு நமக்கு தகராறுல இருக்குது அப்போ சாகசம் பண்ணுறது மாதிரி இது அட்வென்ச்சர் மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க சில பேர் மாரி இங்கேயும் கர்ணேன வேளாக்குலா வேலா பேர் அலைகள் அப்பப்போ அலைகள்லாம் வருகிறது அப்புறம் போகிறத்துக்கு அப்பப்போ வந்து பரிசில் வந்து ஒரு அப்படியே ஒரு மீன் பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும் பெருசாக எப்படி இருப்பான் நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் சிலதெல்லாம் ஊரை சுற்றி ஒரு நன்மையும் இருக்குது கஷ்டமும் இருக்குது வந்து ஒரு இடத்துல போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம என்னோடய ரூம் வரைக்கும் இருக்கோம் ஒரு பெரிய கண்ணாடிப்பட்டி வச்சுருக்கான் இந்த ஹாங்காங்கில் ஓஷன் பார்க்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலத்தை விட்டுருக்கான் அது பாவம் அது நம்ம நம்ம ஏழு ஏக்கர் ஆசனம் அது சைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கண்ணாடி பட்டி இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி அதுக்குள்ளே அந்த திமிங்கலம் ஊ அப்படிங்குது அது வந்து இருக்கு நம்ம நம்ம பார்க்குறோம் இதுவும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு உயிர் தான் பாருங்கள் அது ஒரு திமுற திமுருதுன்னா அந்த கண்ணாடியோட ஸ்ட்ராங் இப்படி இருக்குது நமக்கு என்ன பயமாக இருக்கும்னா ஒருவேளை போட்டுட்டு வந்தால் என்னாகிறது யானை எல்லாம் ஒரு பெரிய உருவமாக என்ன ஒன்றுமே விடு அதுக்கு முன்னாடி யானை சுண்டக்காய் நேற்றுக்கு பார்த்தீங்களா பேப்பர்லாம் போட்டிருக்கு டிவிலெலாம் கூட காமிச்சாங்கன்னு சொன்னாங்க அந்த யானை பாகனை வந்து அந்த யானை பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் போட்டு தொத்து அட்டி அட்டின்னு நடிச்சிட்டு பா அதை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது கேரளாவில் ஒரு இடத்துல யானை பாகனை வந்து யானை அப்படியே பிடிச்சிருச்சு அப்படியே போட்டு மணிக்கணக்காக ஒன்றரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இன்னும் வச்சிருந்துங்கிறாங்க போட்டு அவனை பந்தாடிடுச்சு சரி அதுமாதிரி இங்கே என்னென்னா இது வந்து இந்த பேர் அலைகள் இந்த மக் விக்கர் அஸ்வத்தாம விகர்ண கோர மக்கரா கோரமக்கரம்னு சொன்னால் அதாவது கோரமான முதலைகள் பயங்கரமான துக்கத்தை கரக்கூடிய கதி கலங்கும்படி செய்ய அதே துடிப்பை நின்று போயிடும் டப்பு டப்புன்னு அடிக்கும் அப்பேற்பட்ட விகர்ண கோர மக்கரா மக்கரா மீன்கள் மக்கர மீன் சொல்லுவாங்க முதலைன்னு சொல்லுவாங்க யார் என்ன அந்த அஸ்வத்தாம விக்ரணன் அஸ்வத்தாமன் யார் துரோணாச்சாரியரோட பையன் விகர்ணன் வந்து துரியோதனுடைய தம்பிகளில் ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி ரொம்ப நேர்மையானவன் ஆனால் அவனுக்கு எடுபடலை பாவான் அவன் வந்து அண்ணன் தம்பி கூட கூடவே சேர்ந்து வாழ்ந்ததுனால அவனும் விகர்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தர்மம் திரௌபதியை மானபங்கம் பண்ணுறபோதுலாம் திட்டினவன் இதெல்லாம் பெரிய தப்புன்னு சொன்ன ஆனால் துரியோதனுடைய நூறு நூறு பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தன் அவன் சரியான சூரன் அதனால அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க அஸ்வத் சுழல் யாருன்னா நம்ம தலைவர் தான் துரியோதனன் துரியோதனன் துரியோதனன் தான் வந்து சுழல் பக்கத்தில் போனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு துரியோதனன் துரியோதனன் சாதாரண ஆளு இல்லை மகாவீரன் அதனால் அவன் அவனு அவன் கண்ணும் அவன் அவ்வளோ வேகமாக சண்டை போடுவானா அதனால தான் அவனுக்கு பேர் வைக்கிற போதே பாருங்களேன் அந்த காரத்தில் எல்லாம் ராஜாக்களுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க துரிதேன யுத்தம் கருவத்தி இது துரியோதனா யுதி ஸ்திஷ்டதி இது யுதி ஸ்திரா அப்படி தான் பேர் வைப்பாங்க அப்படி பேர் வச்சா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த அதுவே ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிசம் மாதிரி சைக்காலஜி அது இப்படி பேர் வச்சா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவன் மாறுவான் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறவங்களே இந்த பேரை வைக்கிற போதே அப்படி வைப்பாங்க வசிஷ்டர் ராமருக்கு பேர் வைக்கிற போதே இவர் எல்லாருக்கும் சந்தோஷத்தை வச்சார் நிறைய இருக்கு இப்படிலாம் கதை சொல்லலாம் துரியோதனா ஆவர்த்தினி ஆவர்த்தினா சுழல் இது சாரணநதி இப்பேற்பட்ட இந்த ரணநதி யுத்த பூமி இருக்கு இத்தனை பேரையும் சமாளிச்சாங்கப்பா யாரு சாரணநதி பாண்டவைஹி உத்தீர்னா இத்தகைய இந்த ரணநதியானது இத்தகைய இந்த ச யுத்த நதி நதியானது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது சாரணநதி அந்த ரணநதியானது உத்தீர்ணா உத்தீர்ணா கடை கடக்கப்பட்டது பாண்டவர்களால் இந்த நதியானது கடக்கப்பட்டது எப்படி கடந்தார்கள்னா அங்கே தான் விசேஷமே இருக்கு இந்த படகோட்டி இவங்களுக்கு ஒருத்தன் கிடைத்தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்கிறேன் கேசவஹா கைவர்த்தகா கேசவா கைவர்த்தகான்னா என்ன அர்த்தம் படகோட்டி கேசவஹா ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அல்லவோ படகோட்டி அவன் வந்து அர்ஜுனனுக்கு மேலே அந்த அவன் அந்த அஸ்திரத்தை போடுறவோ தேர ஒரு அடி கீழே இறக்கி விடுறாரு டக்குன்னு ஒரு அடி இறக்கி விடுறார் அவன் தலைப்பா இது கிரீடத்தை அடிச்சுன்னு போயிடுறது இப்போ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா ரணமாவது நதியாவது உத்தீர்ணமாவது பண்ணுறதாவது கிடக்கிறதாவது ஆக இந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த நதியை கடந்தார்கள் அப்பா பகவான் பரமேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால ஆகினால் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் கண்ணனுடைய அருள் இருந்தால் கஷ்டங்கள் இருக்காது கண்ணனுடைய அருளை நாம் முழுமையாக பெற்றால் கஷ்டங்களை நாம் கடினம் இல்லாமல் சுலபமாக கடந்து விடலாம் எல்லாம் கக்கானு போடும் இல்லை கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு அவ்வளோ சக்தி கண்ணன் கழலினை எண்ணுக மனமேம்பர் பாரதியார் கண்ணன் கழலினை எண்ணுக மனமே நம்ம பாட்டு கூட இந்த தினம் பாடுவோம் மருந்து போச்சு எனக்கு கார்முகில் வண்ணனை காருண்யசீலனை கிருஷ்ணாவதாரனை பாடுவோமே யமுனா தீரனை நந்தகுமாரனை கீதா கோவிந்தனை பாடுவோமே வேணுவி லோலனை துளசி மாலனை மனமோகனனை பாடுவோமே அதனால் கிருஷ்ணர் வந்து எல்லாம் நினைச்சாலே எல்லா துன்பும் போயிடும் பாருங்கள் பாரதியார் எத்தனை பாடியிருக்கார் கிருஷ்ணர் பேரில் கண்ணனின் சேவகன் கண்ணனின் தாய் கண்ணனின் கண்ணனின் குழந்தை கண்ணனின் காதலி என்ன எத்தனை பாடியிருக்கார் பாரதியார் அப்போ எப்படி கிருஷ்ணருடைய அருள் என்னென்ன இப்படி சுரக்குமா என்ன என்னெல்லாம் சொல்லுவார் அப்படி வேலைக்காரங்க பண்ணுற அத்தனை அட்டு அது காமிச்சிருவார் அது அத்தனையும் கிருஷ்ணர் வேலையில் போட்டுருவார் அழகாக அவர் லெட்டர் போட்டான்ம்பா அவன் செத்து போயிட்டான் இல்லாத பாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லுவான் அப்படிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் அந்த பாட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப அவன் மாத்திரம் பொய் வந்து எக்கச்சொக்கமாக புழுகுவான் ஆனால் நம்ம ஒரு பொய் சொன்னால் அடித்து கொண்டுடுவாங்கிறார் அவன் மாத்திரம் பொய் மூட்டை மூட்டையாக புழுகுவான் கிருஷ்ணர் ஆனால் நாம் ஒரு பொய் சொன்னோம் தீர்த்து எடுத்துருவோம் அப்படிங்கிறார் அப்போ என்ன ஒரு மன தத்துவம் பாருங்க நல்லா படிக்கணும் ரொம்ப நல்லா சில ஆ சாரணநதி உத்தீர்ணா கழு கடந்தார்கள் அல்லவா அப்படிங்கிறது ஸ்லோகத்தை படிக்கிற போது சம்ஸ்கிருதத்தில் அந்த சுவையோடு பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும் சாரணநதி உத்தீர்ணாக கழு அந்த ரணநதியானது கடக்கப்பட்டது அல்லவா எப்படியா கடந்தாங்கன்னா கிருஷ்ணர் படவட்டி அதனால் கடந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையவே மகாபாரத யுத்தமாக வர்ணனை பண்ணி வாழ்க்கையில் நாம் வந்து துன்பங்களை எல்லாம் ஜெயிக்கணும்னா கடவுளுடைய கடல் பாதார விந்தத்தை பிடிச்சிட்டோமானா அவர் நம்ம கரை சேர்த்துடுவார் இது நம்மளுடைய தேசத்தில் எத்தனையோ காலமாக இருக்குது இந்த ஒரு எண்ணம் இருக்குது இது உண்மை சத்தியம் நான் கூட இப்ப சமீபத்துல உங்களுக்கு கம்பத்துல சொன்னேன் சொல்லலாம் என் மனசுக்கு என்ன பட்டதுன்னு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க பாட்டை நம்மளும் படிக்கிறோம் நம்மளுக்கும் நாளாக நாளாக அவங்க பாட்ட படிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்தி வருது கடவுளை நாம நினைச்சு நம்ம மனச நிம்மதியா வச்சுக்கிறோம் இது நம்ம அனுபவத்துல இருக்கு கடவுளை நினைக்கிற நினைக்க வாழ்நாள்ல கடவுளை வழிபாட வழிபட வழிபட என்ன ஆகுது நமக்கு மனசு அமைதியாகுது ஆனந்தமா இருக்கிறது நம்ம கடவுளை நினைக்கிறதுனால மனசாந்தி கிடைக்கிறதுங்கிறது உண்மையா பொய்யா உண்மை அப்ப கடவுளை நினைச்சு கிடைக்கிற மனசாந்தி உண்மைன்னு சொன்னா கடவுள் உண்மையா இருப்பாரா பொய்யா இருப்பாரா இப்ப கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு இதை காட்டுல என்ன நிறுவனம் வேண்டி கிடைக்கு பலனை வச்சு கண்டுபிடி கடவுளை கடவுளை நினைச்சேன் அது உன் கற்பா நே எப்படியோ கற்பனையானதுன்னு வச்சுப்போம் வச்சுக்கிட்டா கூட கடவுளை நினைச்சதுனால என் மனசு எப்படி இருக்கு மனசாந்தியோடு இருக்கு அப்போ எப்படி இல்லாமல் போவார் கடவுள் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு என்ன க ஆதாரம்னா ஏன் மன அமைதி தான் ஏன் மன அமைதி எனக்கு உண்மை எனக்கு மன அமைதி உண்மையாக இருக்கிறதுனால அந்த மன அமைதிக்கு காரணம் நான் கடவுளை நினைச்சதுனால மனசுக்கு அமைதி கிடைச்சிருக்கு அப்போ கடவுள் பொய்யா இருந்தால் மனசுக்கு அமைதி வருமா வராது நம்ம கடவுள் உண்மையாக தான் இருக்கணும் இதில் என்ன சந்தேகம் இருக்குது போறோம் ஆக இந்த ரணநதி அதாவது மகாபாரத யுத்தமானது ஒரு நதியோடு ஒப்பிடப்பட்டு அந்த நதியிலிருந்து நதியில் இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் வர்ணனை பண்ணி அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கின்றன சாதாரணமாக இப்படித்தானே சொல்கிறோம் நம்ம உள்ளமே ஒரு போர்க்கலங்க நல்ல எண்ணம் அஞ்சு இருக்குது கெட்ட எண்ணம் சண்ட சண்ட எண்ணங்களும் கடவுளை பிடிச்சு சொன்னா நூறு கெட்ட எண்ணம் என்ன கெட்ட எண்ணம் என்ன ஜெயிச்சுடலாம் கடந்து போயிடலாம் புரியுறதோ புரிஞ்சுதான் ஆனால் வேற வழி இல்லை புரியல போட்டுங்கிறத நாமிச்சு நூறு கெட்ட எண்ணத்தை ஜெயிச்சா அப்புறம் அமைதி ஆனந்தம் இப்போ எங்கேயோ போட்டிருக்காங்க ஒரு இப்போ விளம்பரம் பார்த்தேன் ஒரு சுவாமி இப்படி பார்த்துட்டு இருக்கார் கீழே போட்டிருக்கோம் ஞானம் தியானம் ஆனந்தம் ஞானம் தியானம் ஆனந்தம் அப்படி போட்டிருக்காங்க அது மாதிரி நாலு நல்ல எண்ணம் அஞ்சு நல்ல எண்ணம் கடவுள் நூறு கெட்ட எண்ணத்தை ஜெயிக்கிறது ஆனந்தம் நம்மளும் அப்படி போட்டிருக்காங்க விளம்பரம் இதான் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் சரி நீங்கள் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகும் அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் அஞ்சாவது ஸ்லோகம் என்னன்னு கேட்டால் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் திருவருள் துணையை கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் அழகிய ஒரு உருவகத்தின் மூலம் நமக்கு உண்மையை உணர்த்தி காட்டுகிறது அப்படின்னு போட்டுவிட வேண்டிதான் அடுத்த ஸ்லோகம் இதே மகாபாரத்தை புகழ்ந்து பேசுகிறேன் ஆக மகாபாரத யுத்தத்தை இப்போ இந்த மகாபாரதம் நம்முடைய உள்ளத்துல எப்பவும் இருக்கட்டும் சொல்லி ஸ்ரீமன் மகாபாரத ஸ்துதி அடுத்த ஸ்லோகம் கேசரம் ரிக்கோன ஆோக்கேசன பேப்பீமானூ கலிம பிரதம்சி நேயசே இந்த ஸ்லோகத்தில் இதுதான் தாத்யம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த மகாபாரதம் என்னும் தாமரைப்பூ நமக்கு எப்பொழுதும் நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கட்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இங்கிலீஷில் சொல்லணும்னா மெயின் சென்டென்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான வரி இது தான் என்னும் தாமரைப்பூ நமக்கு என்றென்றும் நன்மையை தருவது ஆகுக நான் சித் பவன் சுவாமியோட பாஷை இதெல்லாம் தருவது ஆகுக ஏன்னா இந்த மகாபாரதங்கிற மகாபாரதத்தை வந்து ஒரு அழகான தாமரப்போடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு எல்லாம் வந்து என்ன அழகான சிந்தனைகள்னு நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் வந்து கண்டதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்டுக்குமா அவர் என்ன பேசினார் இவர் என்ன பேச யூஸ்லெஸ் ஃபெலோஸ் ஒருத்தனும் உப்பு பெற மாட்டான் அப்பேற்பட்ட ஆழப்பத்தி எல்லாம் வந்து நான் எதுக்கு இது சொல்கிறேன் நான் கொஞ்சம் எதுக்காக சொல்கிறேன் இல்லை வந்து எல்லாேருக்கும் மதிப்பு உண்டு ஆனால் வந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் அதுதான் அவங்களுக்கு உப்பு சப்பாக இருக்குது இது நமக்கு உப்பு சப்பாக இருக்குது இது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அவங்களுக்கு வந்து தலைவர் நேற்றி பதில் சொன்னார் பார்த்தியா கொடுத்தார் ஒரு அடி பார்த்தியாங்கிறான் என்னத்தை அடி கொடுத்தார் அவர் அடி வாங்கிட்டுருக்கார் இவன் வந்து இவன் பக்தம் பாவம் அவ சொல்ல இது வந்து என்ன சொன்னாருன்னு ரெண்டு பேரும் அவர் பேசுறவன் ரெண்டு பேர் வேடிக்கை பார்க்கறவன் நாலு பேர் ஆமாமா அண்ணாச்சு இன்னும் பக்கத்துல இருந்தது இதுதான் ஊர் முழுக்க நடந்துட்டு இருக்கு எல்லா டீ கடை வாசல்லையும் சலூன் கடையிலையும் எல்லாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு எப்படி இந்தியா முன்னேறும் வீடே முன்னேறாது மனி எள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையே எப்படி சரி வரும் இந்த புஸ்தகம் எங்கே இந்த கருத்துக்கள் எங்கே திருக்குறள் எங்கே வள்ளுவர் எங்கே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு சலூன் கடையும் டீ கடையும் ஏன் சாமி அது இங்கேருந்து எங்கேருந்து எங்கே போகிறீங்க அதை ஒப்பிட்டு பார்த்தாதான் புரியும் நம்ம பெரியவங்களுடைய பெருமை எங்கே இருக்குது சொல்ல போனால் இது ஒப்பிட வேண்டி இருக்கேங்கிற ஒரு தலை விதியாக ஒப்பிட்டு சொல்லணும் ஆனால் சொல்லித்தான் ஆகணும் சொன்னால் தான் கொஞ்சமாவது உரைக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உரைக்கலைன்னு சொன்னால் அது வந்து என்ன தோல்னு தெரிஞ்சுக்க வேண்டிதான் சில சில இப்படிலாம் பேச வேண்டியிருக்கு சாஸ்திரத்தில் வந்து இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய்க வந்துட்டுன்னு சொல்லியிருக்கு ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழச்சொல்லி அல்லது இடித்துரைக்க வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் இடிப்பாறை ஏமரா மன்னன் கடுப்பில்லாமலும் கடும் தான் இந்த வார்த்தைக்கெலாம் என்ன அர்த்தம் சொல்கிறது அப்போ இடிப்பாறைன்னா என்ன அர்த்தம் அழைச்சொல்லி அல்லது இடித்துறைக்கேன்னா என்ன அர்த்தம் இனிய விளவாக இன்னும் அது குரல திருவள்ளுவருக்கு தெரியாது எங்கெங்கே எதை பேசணுன்ட்டு எல்லாம் தர்ம சாஸ்திரம் வந்து இடத்துக்கு தான் மாந் மாறி விடுறது இருக்கட்டும் தாமரைப்பூவை பார்த்தாலே தாமரை பூத்தை தடாக நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தா எதை பார்த்தாலும் தாமரையோடய தாமரை போன்ற முகம் தாமரை போன்ற கைகள் தாமரை போன்ற பாதங்கள் எல்லாத்துக்கும் தாமரை அது பெண்ணை வர்ணிக்கிறதுக்கும் தாமரை இந்த நிலா அது வந்து கடவுளை வர்ணிக்கிறதுக்கும் இந்த தாமரை இந்த நிலா தான் வந்து தாமரையில் வந்து அதுவும் கிருஷ்ணரை வந்து நம்ம ரொம்ப அழகாக சொல்கிறோம் கை தாமரைனால் கால் தாமரை எடுத்து சும்மா ஜோக்கியாக சொல்றேன் கால் தாமரை எடுத்து முகத்தாமரையில் வச்சிருக்கிற கிருஷ்ணனை வணங்குறேன்ட்டான் கரார விந்தேன பதார விந்தம் முக்குந்தம் அப்படின்னு முக்குந்தாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதுல வந்து என்ன சொல்ற கிருஷ்ணரை நம்ம பார்த்துருக்கோம் ஆலையலையில அந்த டிஎஸ்ஆர் பன்னீர் டிஎஸ்ஆர் பன்னீர் எதுங்க அங்கே போனீங்கன்னா அதுல அந்த படம் தான் போட்டிருக்கோம் அதுல ஆலை இலை போட்டு வட்ட பத்திர சாயி வடபத்ர சாயி இல்லை வட்டன்னா ஆலமரம் பத்திரம்னா இலை ஷாயின்னா படுத்திருக்கிறவர் அதில் வந்து கிருஷ்ணரை பார்த்துருக்கோம் நம்ம அழகாக கட்டவரில் எடுத்து வாய்க்குள்ளே விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வர்ணிச்சுருக்காங்க கை தாமரையான் கராரவிந்தம் அரவிந்தம் அரவிந்தம்னா தாமரை தமிழ் சம்ஸ்கிருதத்தில் தாமரைக்கு எத்தனையோ சொற்கள் இருக்குது கமலம் பத்மம் அரவிந்தம் இப்படிலாம் நிறைய இருக்குது அதனால வந்து இந்த கரவிந்தம் கரார விந்தேன பதாரவிந்தம் முகார விந்து முகார விந்தேனா வாய்ங்கிற தாமரையில் வினிவேஷயந்தம் வட்டசிய பத்திரசிய புட்டேஷயானம் வட்ட பத்திரங்கிற அதில் பாலம் முக்குந்தம் அந்த முக்குந்தனாகி அந்த பாலனை மனசாஸ்மராமி மனசில் தியானம் பண்ணுறேன் இப்படி எதுக்கு எதை சொல்ல போன இங்கேருந்து அங்கே போயிருக்கேன் நிறைய அப்போ வந்து நம்ம தாமரை இதெல்லாம் பாருங்கள் திருப்பெருந்துரையை பற்றி பேசுகிற போதெல்லாம் என்னது முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருடைய பரணே செந்தழல் பொரை திரு அந்த சரி அதில் வேறொரு இடத்துல இருக்குது பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தன வந்த வந்திருத்தார் வரவர் பலவரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்க அணங்கின் மணவாடா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சிவபெருமானே இந்த மதுரை மீனாட்சி கோயிலே வயலுக்குள்ளே இருந்திருக்கு பாட்டிருக்கு சீத வளவயற் பொழில் திருநீரே அதனால் வயலுக்கு நடுவில் கோயில் வெள்ளாருந்துருக்கு தாமரை குளங்களுக்கு நடுவில் கோயில் உள்ளா இருந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வீட்டை கட்டி ஒரு குட்டி தாமரை குலம் வச்சுருக்கோம் உள்ளுக்குள்ளே அது பாசி பிடிச்சிருக்குது தண்ணி அப்புறம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து வர்ணனை பார்த்தா திருப்பெருந்தூர் போகிற வழியில் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கும் திருப்பெருந்தூரை போகிற ஆடியார் கோயில் போகிற வழியில் நிறைய தாமர குளங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த தாமரை குளத்தை பார்க்குறோம் இந்த தாமர புஷ்பத்தை பார்த்தோம்னா அது தாமர புஷ்பம் எப்படி இருக்குது அது மனசுக்கு பார்க்குற போதே சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க ஆகலாத கரம் உள்ளத்தை கவருகிறது அந்த தாமரப்பூ நல்லா விரிஞ்சிருக்கு அதில் சேரு அழுக்கெல்லாம் இல்லை இங்கே சொல்ல போகிறார் தாமரப்பூ எப்படி இருக்குன்னா அதில் தாமரப்பூ நல்லா விரிஞ்சிருக்கு விரிஞ்சு நல்லா அலர்ந்து விரிஞ்சிருக்கு அதில் சேருலாம் அழுக்கே இல்லை அதில் ஒரு மனம் வேற வருது நல்ல வாசனை இருக்கு அதில் அதுக்குள்ளே பார்த்தோமுன்னா நல்ல மகரந்த தூள்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கு இனிமையாக இருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓ தாமிர பூவா அப்படிங்கக்கூடாது உத்து பார்க்கணும் நம்ம தான் எதையுமே சரியாக பார்க்குறது எதை பார்க்கக்கூடாது பார்த்துட்டு இருக்கோம் ஆகி நல்லது நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்கிற அந்த மகர தூள்கள் அப்புறம் சுற்றி வர வண்டுகள் அது வந்து ரீங்காராயிட்டு எப்படி பாட்டு பாடுது போகுது கொஞ்ச நேரம் சாப்பிடுது பாட்டு பாடுது சாப்பிடுது தாமரைப்பூவை பார்க்கணும் இதை பார்த்தார் கவி மகாபாரத்தோடு இதை சேர்த்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டார் இந்த பார்த்தார் இந்த தாமரை பூ ரொம்ப அழகாக அலர்ந்து விரிஞ்சிருக்கு அதில் மகரந்தங்கள்லாம் இருக்குது மனம் வேறு இருக்குது பார்த்தார் தண்ணீரை தண்ணீர் ரொம்ப தூய்மையான தண்ணீராக இருக்குது தூய்மையான தண்ணீரில் இந்த தாமரை பூ அழகாக முளைச்சு அதில் இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தார் வண்டுகள் வேறு இருக்குது மகாபாரதோடு இணைக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த என்ன இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் பார நகா பாரத பங்கஜம் ஸ்ரேயசே பூயா நமக்கு பாரத பங்கஜம் ஸ்ரேயசே பூயாத் பரமஸ்ரேயுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் ஆனா இது வர்ணனை பண்ற தாமரப்பூ எப்படிப்பட்ட தாமரப்பூ தெரியுமா பாராசரிய வச்ச சரோஜம் பாரத பங்கஜம் அப்படி கனெக்ட் பண்ணாசரிய வச்ச சரோஜம் பாரத பங்கஜம் பாரத பங்கஜத்துக்கு அடைமொழி இதெல்லாம் அடைமொழி பாரதமாய பங்க ஜம்னா பங்கன சேரு ஜம்ன தோன்றினது ஆனால் இந்த இடத்துல வந்து தாமரை அர்த்தம் சேத்துல தோன்றினதுன்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து பங்கிறத விட்டுட்டு தாமரைப்பூ அப்படின்னு போட்டுக்கணும் இங்கே என்ன சொல்றாரு பராசர மகரிஷினுடைய புத்திரரான வேதவியாசுருடைய வாக்கு என்கின்ற நீரில் உதித்த தாமரைப்பூ இங்க எந்த தண்ணியில் இது வந்ததுன்னா பராசர மகரிஷியுடைய புத்திரர் பாராசரியர் வேதவியாசர் அந்த வேதவியாச பகவானுடைய வாக்குங்கிற ஜலத்துல இந்த தாமரப்பூ விதிச்சுதப்பா அப்படின்னா சரோஜம் அமலம் அமலம்னா அழுக்கு இல்லாதுன்னு சரி தாமரப்பூவில் அழுக்கு இல்லை மகாபாரதில் என்ன அழுக்கு இல்லை அப்படின்னா சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லை சப்த தோஷா நாஸ்தி அதில் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ நீங்கள் கேட்டிருப்பீங்களா சொற்குற்றம் அது ஒன்றே ஒன்று தான் தெரியும் இல்லை நெற்றிக் அதுதான் பிரசித்தி தான் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதுவாக கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு காலத்தில் அதுவும் போச்சு இப்போ இப்போ கையா முயறான் ஒன்றும் கிடையாது அதனால் வந்து அந்த சொல்கிறாங்க இல்லையா சொல்லிற்குற்றமா பொருளிற்குற்றமாக சொல்லில் குற்றம் இருந்தாலும் மன்னிக்கப்படலாம் அது பொருளில் தான் குற்றம் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி இங்கேயும் வந்து சொற்குற்றம் பொருக்குற்றம் இல்லாதது இந்த தாமரைப்பூ சப்த தோஷ அர்த்த தோஷா நாஸ்தி வியாக்கரண தோஷ்தி பததோஷா பதார்த்த தோஷ்தி குற்றம் கிடையாதப்பா அமலம் அப்படின்னா சரி இதுல மனம் மனம்னு சொல்றீங்களே இந்த தாமரைப்பூல என்ன மனம்னா பகவத்கீதை என்கின்ற நறுமணம் பொருந்து இருக்கிறது இதுல வாசனை என்னன்னு கேட்டா பகவத்கீதா சாஸ்திரம் தான் இந்த தாமரை பூவுக்கே வாசனை கொடுக்கறது மகாபாரதம்ங்கிற இந்த உத்தமமான தாமரை பூவுக்கு வாசனை கொடுக்கிறது என்னதுன்னா கவியினுடைய ஒரு ஒப்புமே பாருங்க வாசனை கொடுக்கறது யாருன்னா கீதா அர்த்த கந்த உத்கடம் அதுலேயும் ரொம்ப கவனமா போட்டாங்க பகவத்கீதை ஸ்லோகம் இல்லை பகவத்கீதை பொருளாகிய என்ன பொருள்னா மான் பரித்தியஜ மாமே விர அஹம் சர்வாபே மோட்சய மாகவத் கீதை பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் அதனுடைய தீத்தையினுடைய சொல் அர்த்தம்னு கீதா அர்த்த உத்டம் உத்டம்னா தூக்கியடிக்குது மனம் நான் அது மாதிரி உத்டம்னு சொன்ன மனம் அங்க இருக்கு இங்க அடிக்கிறது அப்படின்னா தாமரைப்பூ அங்க இருக்கு அதோட வாசனை அந்த மகாபாரதத்தை படிக்க ஆரம்பிச்சாலும் அந்த கருத்து இருக்க பகவத்கீதையுடைய உட்கருத்து மைய கருத்து அந்த கருத்தினுடைய மனம் மேலோங்கி இருக்கிறது இந்த தாமரைப்பூவில் அப்படின்னா கீதா அர்த்த கந்த உட்கட கந்தனா வாசனை அர்த்தம்னா பொருள் கீதானா கீதா சாஸ்திரம் கீதா சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியமாகிய அர்த்தமாகிய மனம் மேலோங்கி இருக்கின்ற தாமரைப்பூ அப்படி சொன்னார் அப்புறம் என்ன பண்ணார்னா சரி அதுல எல்லாம் அப்படியும் நிறைய மகரந்தம் எல்லாம் இருக்கேன் குட்டி குட்டியா புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க அது என்னன்னா நிறைய மகாபாரதத்தில் உபகதைகள்லாம் இருக்கப்பா நலதமயந்தி சரித்திரம் நிறைய கதைகள்லாம் சத்ய சத்யவான் சாவித்ரி சரித்திரம் எத்தனையோ க சரித்திரங்கள்லாம் அதுக்குள்ளே நிறைய கதைகள் உபகதைகள்லாம் நறுக்கு நடு அந்த காட்டில் அவங்க இருக்கிற நேரமெல்லாம் அந்த கஷ்டத்தை அவங்க நீக்கிக்கிறதுக்கு எத்தனை கதைகள்லாம் சொல்கிறாங்க ஆக்கியானம்னு சொன்னால் கதைகள் நானா ஆக்கியானம்னு சொன்னால் பல்வேறு கதைகளாகிய அந்த மகரந்தங்கள் இருக்குது நானா ஆக்கியான கேசரம் கேசரம்னா மகரந்த பொடி மகரந்தங்கள் ஒன்று ஒன்று அப்படி நீட்டிட்டு நீட்டிகிட்ருக்கு இல்லையா இந்த தச்சிப்பூ இருக்குது தச்சிப்பூ அதை நீங்கள் பிச்சு அதை கொஞ்சம் நீங்கள் இப்படி உறிஞ்சினீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே தேன் இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்னொரு ஒரு ஒரு மக்களந்ததுக்குள்ளே அந்த தேன் உள்ளே உட்காந்து வச்சிருக்காரு பகவானுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்காரு அது பழ சுவஜன அமுதனன்னு மாதிரி அதுக்குள்ளே அத்தனை விஷயங்கள் அதுக்குள்ளே எத்தனை நீத்தி எத்தனை விஷயங்கள் காம்பீரியம் ஆழம் இல்லை கேஸ்ஆரம் சரி நல்லா விரிஞ்சிருக்குன்னா எதனால் விரிஞ்சிருக்கு இந்த தாமரை பூனை இறைவனுடைய பெருமைகளை பேசுவதால் நன்கு அலர்ந்து விரிந்திருக்கிறது ஹரி கதா சம்போதனை ஆபோதித்தம் எங்கெல்லாம் கிருஷ்ணரை ஸ்துதி பண்ண முடியுமா பண்ணியிருக்கு குந்தியனுடைய கிருஷ்ணஸ்துதி பீஷ்மருடைய கிருஷ்ணஸ்துதி விதுரனுடைய கிருஷ்ணஸ்துதி தர்மராஜாவுடைய கிருஷ்ணஸ்துதி எங்கெல்லாம் முடியுமோ கடவுளுடைய பெருமையை நல்லா வாயார மனசார புகழ்ந்து பாடியிருக்காங்க அதில் ஹரி கதா ஹரினா யாரு பகவான் மகாவிஷ்ணு இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணனுடைய கதா கதான்னா கதைன்னு இந்த இடத்துல கதா ஸ்துத்தின்னு அவருடைய கதைகள் எல்லாம் சொல்லி ஸ்துதி எல்லாம் சொல்லி அதனால சம்போதனை ஆபோதித்தம் அதாவது அந்த இறைவனுடைய பெருமைகளை நம் உள்ளத்திலே நன்கு உணர்த்தக்கூடிய விரிவு நுட்டர் சம்போதனம் சம்போதனம்னா என்ன அர்த்தம் சப்தமி விபக்தி அந்த இது அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது சம்போதன பிரதம விபக்தின்லாம் சொல்லிடக்கூடாது இந்த இடத்துல சம்போதனம்னா என்ன அர்த்தம்னா சம்மக் போதையன போதனம் நல்ல புத்தியை வந்து புரிய வைக்கிறது புத்தியை அழகு நம்முடைய புத்தியினுடைய அறிவினுடைய சிறப்ப நாமளே உணரும்படி பண்ணுறது இல்லை இறைவனுடைய பெருமையை பிடி படிக்க படிக்க என்ன ஆகுறதுன்னு கேட்டால் நம்ம புத்திக்கு வந்து சக்தி கூடிடுறது மகிமை அதிகமாகிடுறது அல்ல சம்போதனை ஆ போதித்தம் அலர்ந்திருக்குன்னு அர்த்தம் அதனால எப்படிப்பட்ட அலர் அல்ல நம்ம அறிவு வந்து ரொம்ப சுவாமிஜி அதனுடைய அறிவோட மகிமையை சொல்லவே முடியாது எப்படி தாமரைப்பூ அலர்ந்து விரிந்திருக்கோ கடவுளுடைய பெருமையை பேச பேச நம்முடைய புத்தியானது நல்லா அலர்ந்து மலர்ந்து விரிகிறது சுவாமி அறிவு பறந்து விரிகிறது இறைவனுடைய புகழை பேச பேச நம்முடைய அறிவு பறந்து அகன்று விரிகிறது சம்போதன ஆபோதிதம் சரி வண்டுகள் யாரப்பண்டுகள் யாருன்னா சஜ்ஜன ஷட்பதை ஷட்பதினா ஆறு கால் வண்டுக்கு எத்தனை காலு ஆறு கால் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை காலன்னா அது மாதிரி கேட்டா அவ வந்து வண்டுக்கு எத்தனை கால்னா ஆறு கால் அது வந்து ஷட்பதி இப்படிங்கிறோம் அதனால இங்கே என்ன ஷட்பதை எப்பேற்பட்ட வண்டுகள்னா நல்லவர்கள் நல்ல தர்மத்தை கடைப்பிடிக்கிற மகாத்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பகவந்த மகாபாரத்தை சுற்றி சுற்றி சாப்பிட்றாங்களாம் யோசிச்சு பாருங்கள் மகாபாரதில் இந்த விஷத்தில் அந்த மகாபாரத்தில் அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்கு இப்போ நம்ம பிரம்மச்சாரிகள் இங்கே தினம் மகாபாரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் எழுதி போடுறாங்க ரொம்ப அற்புதமான ஸ்லோகம்லாம் எழுதி போடுறாங்க அவங்களே செலக்ட் பண்ணி போடுறாங்க அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் எழுதி போடுறாங்க இங்கே இன்றைக்கி இருக்காது சாதாரண மற்ற நாளில் தினம் இருக்கும் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கும் இப்போ மகாபாரதில் செலக்ட் பண்ணி அதை எழுதுகிறாங்க அப்போது எதுக்கு என்ன சஜ்ஜன ஷட்பதைஹி காலம்புற எழுந்த உடனே மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் அப்புறம் வந்து ஹிண்டு அப்புறம் வந்து தினமலர் அப்புறம் தினமணி அப்புறம் விகடன் அப்புறம் முதல் பாராயணம் என்னென்னா இந்த முதல்ல இந்த மூணு நாலு பேப்பர் பாராயணம் முடிஞ்சிது அடுத்த பேப்பர் என்னென்னா அடுத்தது இதெல்லாம் போகலைன்னா என்ன கதை இந்த சுஜாதா அப்புறம் வந்து ஷாண்டில்யன் அது இது இந்த கதை அந்த கதையை படிச்சுக்க வேண்டும் இந்த பொன்னின் செல்வம் நானும் படித்தவன் தான் கடைசியில் தான் கோபுரம் அவர் பேரில் இந்த கல்கி பேரில் இவ்வளோ எல்லாம் விறுவிறுப்பாக பரபரப்பாக எழுதினு போய் கடைசியில் பொத்துன்னு ஒன்றும் இல்லை முடிச்சுடுவார் என்ன ஒன்று நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த கதை எப்படி முடிஞ்சிருக்குன்னு போய் பாருங்கள் கடைசியில் அப்புறம்தான் தெரிஞ்சது இதெல்லாம் அனாவசியமான படிப்புன்னு தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா அது வேணா சும்மா மனசை ரிலாக்ஸ் பண்ணலாம் அறிவு ஒன்றும் வளராது வந்தியத்தேவன் வந்தான் ஆழ்வார்க்கடியாக வந்தான் ஆழ்வாருக்கடியா அந்த விஷ்ணு பெரியவரா சிவம் பெரியவரா கதை பேசினா பிரம்மனை பற்றி பேசுனா அப்பப்போ அங்கங்கே ஒரு துணுக்கு அவ்வளோதான் இதை வந்து விருப்பாக ஓங்கிறாங்க நம்ம சொன்னோம்னா சாமியார் அறிவு கம்மின்றுவான் இல்லையா சுவாமி நீங்கள் பொன்னியின் செல்வனை போய் கம்பேர் பண்ணுறீங்களே எப்படின்னா மகாபாரதமும் பொன்னியின் செல்வனும் வச்சா தராசு தட்டில் வச்சா எது வரும் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் செல்வன் பார்த்திபன் கனவு கல்வனின் காதலி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் நான் அதனால் இத்தனை புத்தகம் இருக்குது இந்த மகாபாரதம்லாம் வந்து நீங்கள் ஒரு தடம் படிக்கலாம் ரெண்டு தினம் படிக்கலாம் மகாபாரத்தை வந்து அகஹா அகஹாங்கு இருக்குது இந்த ஸ்லோகம் அகஹா அஹா என்னன்னு நடத்தோம் படிக்கிறாங்க மகாபாரதம் இன்றைக்கி இன்றைக்கி சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா மகாபாரதம் சொல்லுது நீங்கள் எத்தனை தடவை பார்த்திபன் கனவை படிக்க முடியும்னு சொல்லுங்க அதுதான் படித்தாச்சு சாமி நாலு தினம் படித்தாச்சு போறோம் அப்படின்னு மகாபாரதம் என்னென்னா நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னார் வள்ளுவர் அதனால் நவில்்தோறும் படிக்க படிக்க படிக்க அப்படியே நவநவ ரசங்கள்லாம் அதில் இவர் எத்தனை ரசம் இருக்குது அதில் சுவை இருக்கு அதில் எதுக்கு இதில் எனக்கு ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன் அதெல்லாம் அப்போ இதை ஒப்பிட்டு பார்த்தோன்னே மகாபாரதம் எனக்கு தபத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க நான் பண்ணலை ஆக்சுவலாக திருப்பராயத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாங்க நான் பண்ணல மகாபாரதம் முழுவதையும் நீங்க தமிழ்ல எழுதுங்க அப்படின்னு எனக்கு ஒரு கொடுத்தாங்க வேலை நான் ஒரு சிவம்பேரியும் எழுதலை அது வேற விஷயம் இன்னும் கூட எனக்கு அந்த ஆசை இருக்கு இருக்கட்டும் அப்போ வந்து இந்த சஜ்ஜன ஷட்பதை அகஹா அகஹா முதா பேப்பியமான தலைவீதியு படிக்கல முதா நான் மகாபாரதம் படிக்கணும்ப்பா வா விட்டு போய்டுங்க ஸ்லோகம்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போகிறாங்களா அதனால என்ன மு அகஹா அகஹானா நாள்தோறும் நாள்தோறும் தலைவீதியை மாட்டின்றோமே இந்த இதை படித்து தொலைக்க வேண்டியிருக்கேன்னு படிக்கல முதா முதான்னா என்ன அர்த்தம் ரொம்ப சந்தோஷமாக ஆசையோடு போகிறாங்க நீங்களாம் அந்திரியத்து வர மாதிரின்னு வச்சுங்களேன் அது மாதிரி ஆசையோட ஆசையோட முதா பேப்பியமானம் முதான்னு சொன்னால் சந்தோஷத்தோட அகஹா அகான்னா நாள்தோறும் காலையிலேருந்து என்னென்னா ஒரு பெரியவர் எழுதியிருக்கார் அதெல்லாம் வந்து அந்த ஸ்லோகம்லாம் சமயத்தில் சொல்லணும் அது துர்வாசனா பிரதீகார தசகம் அப்படின்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன புஸ்தகம் படிக்குன்னு எழுதிட்டார் அவர் இந்தந்த புத்தகத்தை படி இந்தந்த நேரத்தில் ராத்திரி படுக்க போகிற பாகவதம் படிக்கிறார் காலமரை எழுந்தால் இந்த புத்தகம் படி அந்த புஸ்தகம் படிக்கிறார் வள்ளுவர் சொன்ன கற்பவை கற்கங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தார் அவர் வித்யாரண்யசாமியுடைய ஒரு புஸ்தகம் துர்வாசனா பிரதீகார தசகம் தசகம்னா பத்து ஸ்லோகம் துர்வாசனா கெட்ட வாசனை பிரதீகாரம்னா அதை ஜெயிக்கிறதுக்கு பத்து ஸ்லோகம் டெல்லாம் நீ பண்ணப்பா அப்போ அது மாதிரி இங்கேயும் என்னன்னா அகஹா அகஹா சஜ்ஜன சஜ்ஜனர்த்தம் நல்ல நல்லோர்களால் நாள்தோறும் மகிழ்ச்சியுடன் பருகப்படுகின்ற இந்த மகாபாரத தாமரை அந்த வந்து நாம் நல்லோர்களாகிய வண்டுகள் நல்லோர்களாகிய வண்டுகள் நாள்தோறும் பேரார்வத்தோடும் பெரு மகிழ்ச்சியுடனும் பெரு உவகையுடனும் நாள்தோறும் கற்கின்ற இந்த நூல் பேப்பியமானம் அவர்கள் பருகுகிறார்கள் சரி இந்த தாமரப்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த தாமரப்பு மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் போய்க்கிடும் கொஞ்ச நேரம் இது கூட சொல்லிவிடுவோம் டெக்னிக் இது இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமா அப்படின்னா என்ன பண்ணுங்கண்ணா உங்கள் முன்னாடி ஒரு தினம் ஒரு தாமரைப்பூ வாங்கி வச்சுங்க அது நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டேங்க கொஞ்ச நேரம் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் இது தாமரை பூ டெக்னிக் போட்டுரும் அது மாதிரி இது தாமரைப்பூ பார்த்தோம் தாமரைப்பூவை சாதாரணமாக நீங்கள் அந்த இதில் பார்க்குற போதே உங்கள் என்ன இருக்குது எத்தனையோ நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த நேரம் வீட்டு பிரச்சனையாக ஞாபகத்துக்கு வரும் ஆகா தாமரப்பூ நல்லா இருக்குன்னு ரசிப்போம் அந்த தாமரப்பூ மனசுக்கு ஓரளவுக்கு அமைதியை கொடுக்கறதுன்னா இந்த தாமர பூ எப்படி கொடுக்கும்னா கலி மலை பிரத்வம்சி கலி மலை உள்ளுக்குள்ள வந்து சனி பிடிச்சிருக்கு கெட்ட எண்ணங்களாகிய கலி மலை அழுக்கு கலி மலை பிரத்வம்சி துவம்சம்னா தெரியும் அழிக்கிறது பிரத்வம்சின்னா நல்லாவே அழிச்சிடும் மகாபாரதம் படித்தவனுக்கு நீத்தி சாஸ்திரம் என்ன தர்மசாஸ்திரம் என்ன தத்துவசாஸ்திரம் என்ன அதெல்லாம் சொல்லுவாங்க பாரதம் பஞ்சமோ வேத ஐந்தாம் வேதம் என சொல்லப்படுவது மகாபாரதம் ஆக இந்த மகாபாரதம் அதுக்கு பேரே என்ன தெரியுமா அந்த புக்குக்கு பேர் உண்மையிலே மகாபாரதம் இல்லை ஜயஹா வெற்றி அப்படின்னா பேர் ஜயஹா சொல்ல போனால் மகாபாரத பேர் வச்சா விக்டரி அப்படின்னு வைக்கணும் ஜயஹா முதலே அந்த ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் உண்டு நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜெயமுதீரயேத் மகாபாரதம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நாராயண நமஸ்காரம் பண்ணு நரண நர நர ரிஷின்னு ஒரு ரிஷி இருக்கார் அவரை நமஸ்காரம் பண்ணு தேவி சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணு வேதவியாசம் நமஸ்காரம் பண்ணிட்டு பிறகு மகாபாரதம் படினா ஜெயமுதீரயத் தத்தா ஜெயமுதீரயத் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜெய் ஸ்ரீ குரு மகராஜி கீ ஜெய் அப்படி ஒருத்தர் சொல்லுவார் எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோதான் அதனால் ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கு ஜெய்னா என்ன அர்த்தம் வெற்றினா என்ன வெற்றி யாருக்கு வெற்றி நம்ம ஒரு ஒருத்தரையும் சொல்கிறோம்ல குரு மகாராஜ்கி ஜெய் அப்படிங்குறோம் ஜெய்னா என்னப்பா எதுக்கு ஜெய் சொல்கிறீங்க அப்படின்னா வெற்றினா என்ன வெற்றினா துன்பங்களை வெற்றி கண்டுவிட்டோம் குருநாதரை வழிபட்டதால் குருநாதருடைய பெயரை சொல்லி நாங்கள் உண்மையை உணர்ந்து நாங்கள் வெற்றி கடையை கண்டு விட்டோம் ஜெய் அப்படின்னா என்னத்தை விட்டோம் விட்டோம் துன்பத்தை வென்று விட்டோம் ஜெய ஜயா ஜெய ஜயா ஜெய ஜெயா சொல்லிட்டே இருப்பாங்க பெரியவங்களாம் அடிக்கடி வாழ்க்கையில் ஜெய ஜெயக்குற அஹ் இந்த தாமரப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அது மாதிரி இதெல்லாம் விசேஷம் பாரத பங்கஜத்துக்கு விசேஷம் களிமல பிரதம்சி பாரத பங்கஜம் லோகே சஜ்ஜன்பதை அஹஹ அஹஹ முதா பேப்பீயமானா கேசரம் பாரத பங்கஜம் ஹரிக்காசம்போதனாபோதித்தாரதபங்கஜம் பாராசரிய வச்சம் பாரத பங்கஜம் அமலம் பாரத பங்கஜம் கீதார்த்த கந்தோத்கடம் பாரத பங்கஜம் இப்படிப்பட்ட பாரத பங்கஜம் அதனாலே நம் நகா நம் அனைவருக்கும் ஸ்ரேயசே நன்மையை தருவதாக பூயாத் ஆகட்டும் எவ்வளோ அழகாக அந்த வச்சுண்டு ஒரு தாமரப்பூ வச்சுக்கொண்டு அந்த தாமரப்பூவும் பாரதத்தை இது பண்ணி ஒப்பிட்டு சொன்ன பகவான் வந்து சிவனவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை ஓய உரைப்பன் யான் அப்படி சொல்லணும் யான் அப்படி கிடையாது முந்தை வினை ஓய உரைப்பன் யான் என்ன அழகான வார்த்தை கடவுளிய மனசுக்குள்ள இருக்காருங்கிறார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவர் உள்ள இருக்கார் அதனால்தான் இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னார் அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிவனுடைய உம் முந்தை வினை முழுதும் ஓய உன் முந்தை வினை முழுதும் ஓய எம் முந்தை வினை முழுதும் ஓய யான் உரைப்பன் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பெரியவங்கெலாம் வந்து சும்மாவாக இருக்குது நம்ம இட்லியும் சாம்பாரும் சட்னியும் ஊறுகாயும் மிளகாப்பொடியும் ஆஹா அருமையாக இருக்குது சாம்பார் சாதமாக தயிர் சாதமாக பட்டிமன்றமே வைக்கலாம் அந்தர் யோகத்தில் சிறப்பாக இருப்பது சாம்பார் சாதமாக தயிர் சாதமா பட்டிமன்றமே வைக்கலாம் இல்லை அந்த வடான் தான் ஒருத்தன் சும்மா ஜோக்கு ஆசை இது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணால் சில சமயம் மைண்ட் இருக்கமாகிடும் அதுக்காக வேண்டிய அப்பப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடணும் அப்புறம் பழையப்படின்னு டைட் பண்ணணும் இதுதான் வேலை சொற்பொழிவில் வேலையே லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது இதுதான் வேலை இது ஒழுங்காக பண்ணணும் இல்லாட்டி சில ரொம்ப தொலைதொழான ஆகிடும் இல்லாட்டி ஒரேடியாக போயிடும் சரி இந்த ஸ்லோகத்தை இப்போ இதோட பூர்த்தி பண்ணுறேன் ஒன்றே கால் மணிநேரம் ஆகிப்போச்சு அதனால் வந்து அறுபது அறுபது இருபது இருபது பரவாயில்ல இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுப்போம் அதுக்கு பிறகு இது பண்ணலாம் ஸ்லோகத்தை சொல்கிறேன் பூர்த்தி பண்ணிடலாம் பிரபன்ன पारिजाताय कृष्णाय गीता பாரிஜாத்தய த்திர வேத்திரேக்காணே ஜானமுதிரா கிருஷ்ணா शांति शांति ஓம்ஷா ரி ஓ